வணக்கம் நன்றினியின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒராவது செய்திச் சேவை டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் செந்தில்குமார் ஒகே பாதிக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறாா் ஆர்கே நகர் தொகுதியில் விதிகளை மீறுவோரை இரும்பு கரம் கொண்டு அடக்குமாறும் தேர்தலை நேர்மையாக நடத்துமாறும் தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு கடத்த இருந்த கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுரை திருமங்கலம் பேரையூரில் உள்ள கனரா வங்கி கிளையில் தீ ஏற்பட்டது அதிர்ஷ்டாசமாக அந்த கட்டிடத்தில் இருந்த பணம் மற்றும் தங்கம் தப்பியது தமிழக மீனவர்களின் காவலை இலங்கை நாட்டு நீதிமன்றம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது வைகை நீர் கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆர்காவனூர் கிராமத்தைச் சேர்ந்த இருநூற்றி எழுபத்தி ஏழு பொதுமக்கள் மீது ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழக ஆளுநர் புரோஹித் சேலத்திலும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டாா் இதற்கு திமுக கூட்டணி கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்திய செய்திகள் குஜராத் மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் வெற்றி தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த பின்னடைவை அன்றி இது நிரந்தர தோல்வியல்ல என அக்கட்சியின் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மாணவர் சேர்க்கை குறைவாக உள்ளதால் நாடு முழுவதும் அடுத்த கல்வியாண்டில் ஒரு லட்சம் பொறியியல் இடங்கள் குறைக்கப்பட உள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நேற்று நாடாளுமன்ற மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது தெலங்கானா மாநிலத்தில் பிச்சை எடுப்பவர்கள் பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் பிச்சைக்காரர்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான சிஐஏ கொடுத்த தகவலின் அடிப்படையில் ரஷ்ய தேவாலயத்தில் நிகழ இருந்த தீவிரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க நாட்டுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் நாற்பத்தி கடற்படை வீரர்களுடன் மாயமான அர்ஜென்டினா நீர்மூழ்கி கப்பல் விவகாரத்தில் அந்நாட்டு கடற்படை தலைமை தளபதி மார்செல்லோ சரூர் பதவி நீக்கம் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கிழக்கு ஜெருசலேமில் தங்கள் நாட்டு தூதரகத்தை அமைக்கப் போவதாக துருக்கி நாடு அறிவித்துள்ளது உலகில் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான அமெரிக்காவின் அட்லாண்டா நகர விமான நிலையத்தில் மின்தடை காரணமாக ஆயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆர்ச் த ட்ரியோம் என்ற நினைவிடத்தில் முதல் உலகப்போரில் உயிரிழந்த பிரிட்டிஷ் மற்றும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது உலகிலேயே முதல் முறையாக துபாயில் அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் ஒட்டகங்களுக்கான மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் தேர்தல் முடிவுகள் காரணமாக மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் சரிவில் மீண்டது ரயில்களில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கு குறைந்த கட்டணத்தில் டிக்கெட்டுகளை விற்கும் டைனமிக் கட்டண முறை விரைவில் அமல்படுத்தப்படும் என ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் விளையும் செங்கரும்புக்கு சிங்கப்பூர் முதலான நாடுகளில் இருந்து ஆர்டர் குவிவதால் இந்த ஆண்டு கரும்புக்கு நல்ல விலை கிடைக்கும் என அப்பகுதி விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கை முப்பத்தி மூன்று குறைக்க வேண்டும் என இந்திய தொழிலக கூட்டமைப்பு கருத்து தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மட்டும் இந்திய சந்தையில் இரண்டு லட்சம் கோடி அந்நிய முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்று வரும் ஐந்து போட்டிகள் கொண்ட ஆஷிஸ் கிரிக்கெட் தொடரில் மூன்றாவது போட்டியையும் வென்று ஆஸ்திரேலிய அணி தொடரை மூன்றுக்கு என்ற கணக்கில் வென்றுள்ளது துபாய் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் பி வி சிந்து வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் இலங்கைக்கு எதிராக ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய பேட்ஸ்மேன் ஸ்ரேயா சையரை ரோஹித் சர்மா பாராட்டியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் மல்யுத்த போட்டிகளில் ஆடவர் பிரிவில் சுஷில் குமாரும் மகளிர் பிரிவில் சாக்சி மாலிக்கும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தனிநபர் மற்றும் அணிகளுக்கான இரண்டு பிரிவுகளிலும் பஞ்சாபைச் சேர்ந்த அஞ்சும் முட்கில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் திரைச்செய்திகள் நடிகர் பிரபுதேவா நடிக்கும் சார்லி சாப்லின் பாகம் இரண்டில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் பிரபு ஒப்பந்தமாகியுள்ளார் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அதர்வா ராசிகாரா விஜய் சேதுபதி நடிக்கும் இமைக்கா நொடிகள் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன திரையரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அருவி திரைப்படக் குழுவினரை இயக்குநர் சங்கர் பாராட்டியுள்ளார் வேலைக்காரன் படத்தில் சிவகார்த்திகின் மூன்று கெட்டப்புகளில் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுடன் நற்றினையின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் நித்தம் புத்தம் புது நிகழ்ச்சிகளை அள்ளி தரும் நற்றினையை சிவை மடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதள முகவரியை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்